வணக்கம் பிப்ரவரி பதினாறு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நட்டினியின் பொது அறிவு குவியலுக்காக அறிமுகம் ஞானபிரியன் பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது என்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் 1. பிள்ளைகள் தங்கள் வருமானத்தில் ஐந்து முதல் பத்து சதவிகிதம் வரை பெற்றோர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்துவதை கட்டாயமாக்கும் சட்டத்தை இயற்றியுள்ள நாடு நேபாளம் பழங்கால இந்து மத தளமான பஞ்ச தேசிய பாரம்பரிய சின்னமாக அறிவித்துள்ள நாடு பாகிஸ்தான் ஜனவரி இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஈரானிலிருந்து எண்ணெய் கொள்முதலின் போது இந்திய ரூபாயை கொண்டு செய்யப்படும் பண பரிமாற்றங்களின் மீதான வரிக்கு இந்திய அரசு விளக்கு வழங்கியுள்ளது இந்தியாவில் தப்பியோடைய பொருளாதார குற்றவாளி என அறிவிக்கப்பட்டுள்ள முதல் நபர் விஜய் மல்லையா இனி இன்றைய கேள்விகள் ஒன்று ஆறாவது இந்திய பெண்கள் இயற்கை விவசாய நடைபெற்ற இடம் எது இரண்டு ஆசிய போட்டி நிறுவனம் இரண்டாயிரத்தி பதினெட்டில் வெளியிட்ட எளிதாக தொழில் துவங்கக்கூடிய இந்திய மாநிலங்கள் பட்டியலில் முதலிடத்தை பெற்றுள்ள மானிலம் எது மூன்று 2500 தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆஃப் புத்திசம் என்ற புத்தகத்திற்கு முன்னுரை எழுதியவர் யார் நான்கு தேசிய குழந்தைகள் அறிவியல் மாநாடு இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடைபெற்ற இடம் எது நன்றி வணக்கம்